ஸ்ரீதட்சிணாக்கேந்திராயிரம் ஸ்ரீங்ககம் யதீந்திரம் மது விளம் மாதராசை புருந்திர் புருருந்தாருள்ளம் தன்லந்தர்த்திவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி தத்துவ விளக்கப்படலாம் இருபத்தி ஏழாவது பாடல் அழுக்கொடு பற்றும் ஜீவர்க்கு அதுவே ஆனந்த கோஷம் சுருத்திக் காரண சரீரம் சொன்னதின் மட்டும் மோகம் முழுக்குணத்திரண்டால் வந்த மூல ஆரோபம் சொன்னோம் வழுத்து ஆரோப்ப வழியும் நீ மொழிய கேடாய் ஆசிரியர் மெய்ப்பொருளை நன்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு முறையை கையாளுகிறார் அதற்கு பெயர் அத்தியாரோப அபவாத நியாயம் அல்லது அத்தியாரோப அபவாத கிரம அல்லது அத்தாரோப அபவாத பிரக்கிரிய நியாய கிரம பிரக்கிய சொல்லலாம் அத்தியாரோப அபவாத நியாயப்படி அத்தாரோப அபவாத கிரமப்படி அத்தாரோப அபவாத பிரக்கிய பிரகிரியான மெத்தடுன்னா இந்த முறையை கையாண்டு மெய்ப்பொருளை விளக்குகிறார் அதற்காக அத்தியாரோபத்தை பற்றி முறையாக சொல்லுகிறார் ஆசிரியர் அப்போது நம்ம இருபத்தி ஒன்றாவது பாடலுக்கு பிறகு சொல்லப்பட்ட கருத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப அப்போ நமக்கு மனசில் வந்து ஒரு படம் போட்ட மாதிரி இந்த விஷயம் புரியும் ஒரு சித்திரம் எழுதின மாதிரி மனசில் தெளிவாக விஷயம் புரியும் பிரம்மத்தில் கயிற்றில் பாம்பு போல ஆரோப்பம் ஏற்படுகிறது என்று இருபத்தி ஒன்றாவது பாடலை சொல்லப்பட்டது அடுத்தபடியாக ஒரு பாடலில் சிருஷ்டியை பற்றி சொன்ன எப்படி ஆகிறது எல்லா மா ஜீவராசிகள்லாம் அவ்வக்தமாக இருக்கு சமஸ்துக்களும் அந்த அநாதியாம் அவ்வ ஜீவரெல்லாம் பொதுவான சுழுத்தி போல அவ்யக்தம் அவ்வக்தம்னு ஒன்று அதுக்கு தான் இன்னொரு பேர் மாயா அதுக்கு தான் இன்னொரு பேர் சமஷ்டி சமஷ்டி சஞ்சித கர்மான்னு பேர் இதெல்லாம் நம்ம நம்ம சேர்த்துன்னு இருக்கோம் அவ்வியக்தம் மாயா சமஷ்டி சஞ்சித்தம் கர்ம இதெல்லாம் இப்படி இப்படி ஒன்று இருக்குது அப்படித்தான் ஆரம்பிக்க முடியும் ஆக இந்த அவ்வக்தத்தில் எல்லாம் இருக்குது இந்த அவ்வக்தம் மூணு குணமாக உள்ள அதனால் இது என்ன பண்ணுகிறதுனா இது ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால ஈஸ்வரனுடைய அனுகிரகங்கிறது என்ன விண் போன்று சிச்சாயை பரவது அந்த ஈஸ்வருடைய அனுகிரகத்தினால என்ன அந்த மூணு குணங்களெல்லாம் வெளிப்படுகிறது சிருஷ்டியாகிறது அர்த்தம் அவ்வக்தமாக இருக்கக்கூடிய சமஸ்தீவர்களும் தோன்றுகிறார்கள் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால ஈஸ்வரனுடைய அனுகிரகம்ங்கிறது என்னது அந்த பிரதிபிம்ப சைதன்ய பிரதானம்னு தெரியும் அது எப்போ பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது அனாதி ஆரம்பலாம் நமக்கு தெரியாது அதனால் மாயையில் கீதையில் சொல்லுவார் கிருஷ்ணர் பதினாலு அத்தியாயத்தில் அங்கே பிரம்மம்னாலே மாயின்னு அர்த்தம் அந்த இடத்துல கீதையில் அந்த மாயைங்கிறது என்னுடைய என்னை சார்ந்திருக்கக்கூடிய இந்த மாயைக்கு நான் கர்ப்பத்தை கொடுக்கிறேன்வர் தாய் தந்தை உதாரணத்தை சொல்லியே பகவான் அங்கே பேசுகிறார் கர்ப்பாதானம்ங்கிறது நாங்கள் என்ன பொருள்னா சிதாபாச பிரதானம் பிரதிபிம்ப பிரதானமேவ கர்ப்பானம் பிரதிபிம்ப பிரதானம்னால் என்ன தன்னுடைய பிம்பத்தினுடைய ரிஃப்ளக்ஷனை கொடுக்கறது இருக்கேன் கொடுக்கறதுங்கிறது பிரம்மம் பண்ணுற அதுவும் மாயைக்கு இருக்கிற சக்தி அது அது அந்த நெர்விகாரமான பிரம்மனிடத்துலேருந்து அந்த சைதன்யத்தை இரவல் வாங்கிறது அப்புறம் தான் அது ஈஸ்வரன் மாயை ஈஸ்வரன் சொல்ல மாட்டோம் அந்த மாயா அம்சமானது சேத்தனம் மாதிரி ஆகிடுது ஜிடமான மாயை சேதனம் மாதிரி ஆயிடுறது இப்படி சேதனை மாதிரி ஆன உடனே அதுக்கு என்ன பேருன்னா ஈஸ்வரனுங்கிறது வந்துவிடுறது அதில் தான் அம்சங்கள்லாம் நம்ம பிரிக்கிறோம் பரிணாமி உபாதான காரண அம்சம் நிமித்த காரண அம்சம் நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ சைத்தன்ய வந்து நிர்வீகாரமான அம்சமாகவே இருக்கு மாயா வந்து கொஞ்ச நேரம் நிர்வீக்காரமாக கொஞ்ச நேரம் சவிகாரமாகவும் தூங்குற போது நம்ம எப்படி இருக்கோம் அப்புறம் ஜாக்கிரதாவஸைன்னு சொப்னாவஸ்து நிறுவி சவிகாரமாக இருக்குது அப்போ இந்த மாயா தான் இப்படி இயங்குகிறது மாயை பற்றி தான் நமக்கு தெரியும் அது ஒன்றும் சொல்ல முடியாத ஒரு பொருளாக இருக்குது இல்லை இது தோன்றுகிறது இது வந்து மூணு குணங்கிறத பற்றி இருபத்தி நாலாவது இருபத்தி பார்த்தோம் இருபத்தி மூணாவது பார்த்தோம் குணத்தினுடைய நிறம் குணத்தினுடைய பெயர் மூன்று குணங்களுடைய பெயர் மூன்று குணத்தினுடைய நிறம் மூன்று குணத்தினுடைய தன்மை இவைகளெல்லாம் விளக்கிச் சொல்லப்பட்டது இருபத்தி மூணாவது பாடல் இருபத்தி நாலாவது பாடலில் இதே சிருஷ்டியை இன்னொரு கோணத்தில் சொல்லலாம் அவ்யக்தத்திலேருந்து வியக்தமாச்சுன்னா அப்படி சொல்லாமல் அவ்யக்தத்திலேருந்து மகத்தத்துவம் வந்தது மகத்தத்துவத்திலேருந்து அகங்கார தத்துவம் வந்தது இந்த அகங்கார தத்துவத்தில் இருந்து அகங்கார தத்துவத்திலருந்து மூணு குணம் வெளிப்பட்டது காரண குணமாகிய மூன்று குணங்களும் வெளிப்பட்டது ஆஹா மொதத்தில் அவ்வக்தத்திலேருந்து நேரம் வியக்தம் அவ்வக்தமாக இருக்கிற மூணு குணம் வக்தமாகச்சுன்னு விட்டார் மூணு குணம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அதுக்கப்புறம் ஒரு சட்டில் டெவலப்மெண்ட்லாம் இருக்குது அதில் அவ்வக்தந்தான் மகத்தத்துவமாகிறது அந்த மகத்தத்துவந்தான் அகங்கார தத்துவமாகறது அப்புறம் அந்த அகங்கார தத்துவம்தான் மூணு குணமாக வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டது இருபத்தி நாலாவது பாடல் இந்த மூணு குணங்களில் சைதன்ய பிரதிபிம்பம் படுகிறது அப்படின்னு இருபத்தி அஞ்சாவது பாடலில் முதல் வரியில் பார்த்தோம் இக்குணங்களிலே வின்போன்றிருக்கும் சிச்சாஜை தோன்றும் தோன்றின பிறகு இதில் விசேஷம் என்னென்னு கேட்டால் இது தோன்றின பிறகு சத்வரஜ்தமோ குணத்தை தோன்றின பிறகு இதில் சிச்சாயை தோன்றினோடனே அதில் ரஜோ சத்வ பிரதானமாக இருக்கக்கூடிய அம்சத்தில் வரக்கூடிய சிச்சாய்க்கு தான் ஈஸ்வரன்னு பேர் அவர் நிமித்த காரணன்னு அவருக்கு பேர் இல்லை முக்குணங்களினும் தூய்தாய் முதற் தூய்தான் முதற்குணம் அயையாகும் அக்குண பிரம்மச்சாயை அந்தர்யாமி அவருக்கு தான் அந்தர்யாமின்னு பேர் அவருக்கு தான் ஈஸ்வரன் பேர் மாயா முதலான எந்த குணங்களும் அவரை ஒன்றும் பண்ணாது அவர் அதுலேயே இருந்தாலும் அதுக்கு தான் நம்ம ஒரு திருஷ்டாந்தம் வச்சுருக்கோம் மந்திரியை சுற்றி இருக்கிற போலீஸுக்கும் திருடனை இருக்கிற போலீஸுங்கிற உதாரணம் வச்சுருக்கோம் மந்திரியை சுற்றி இருக்கிற போலீஸு மந்திரிக்கு பாதுகாப்பு கொடுக்குறது மாத்திர மந்திரி மந்த அந்த மந்திரியினால் அதிகாரம் பண்ண முடியும் அந்த போலீஸை போலீஸுக்கு அவன் வந்து கட்டுப்பட்டவன் கிடையாது போலீஸ் அவன் கண்ட்ரோலில் இருக்குது மந்திரியை சுற்றி இருக்கிற போலீஸ் மந்திரி கண்ட்ரோலில் இருக்குது யாம் வச்சு திருஷ்டாந்தம் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் யோசிச்சு அதெல்லாம் ரொம்ப கற்பனை வித்தியாசமெல்லாம் பண்ணப்படாது ஏன்னா இவங்களும் ஒரு வகையில் திருடங்கு தான் இவங்களுக்கு பாதுகாப்பு உள்ள அப்படின்னு திருடம் சொல்லிடப்படாது அது உண்மைதான் அது வேறு விஷயம் இருந்தாலும் கூட இப்போ இந்த திருஷ்டாந்தத்தில் என்ன சொல்கிறோம் இப்போ வந்து மந்திரியை சுற்றி இருக்கிற போலீஸு மந்த் மந்திரியால் இது பண்ண முடியும் இதுவும் நடக்குது திருடனை சுற்றி இருக்கிற போலீஸையும் திருடன் வந்து யோ சரியாக இருந்துக்கோ ஞாபகம் வச்சுக்கோ அப்புறம் ஆள்லாம் இருக்கும்பான் அது வேறு விஷயம் நம்ம வந்து பொதுவாக பார்ப்போம் ரொம்ப தர்மமாக பார்க்குற திருஷ்டி அது உலகத்தில் எப்படியோ இருக்க கலியுக விசேஷங்கள்லாம் நிறைய இருக்கும் ஏன்னா மந்த் இருக்கிற போலீஸை திருட போலீஸ் திருடனை கண்ட்ரோல் பண்ண முடியும் பொதுவாக பெரிய முக்கியமான நியாயம் இது அது மாதிரி ஜீவன் வந்து மாயக்கு வசப்பட்டவன் ஆனால் ஈஸ்வரன் மாயா அதிபதி மாயாவி ஜீவன்லையும் ஞானியும் அப்படித்தான் ஞானிக்கும் அந்த குணம் இருக்கு அதனால் மாயா அதிபதி அதனால் மாயாவின்னு பேர் ஈஸ்வரனுக்கு இவன் என்ன இருந்தானா மாயா மோகிதா இவன் மாயைனால் மயக்கம் அடைந்திருக்கிறவன் மாயினால் மாயைக்கு அடிமை அவன் மாயையை ஆண்டு ஆளுகிறவன் அதனால் ஆண்டவன் அதனால் ஆண்டவன் பேர் மாயை ஆளுகிறதுனால அவனுக்கு ஆண்டவன் பேர் இவன் மாயைக்கு அடிமை இந்த அடிமைத்தனத்திலேருந்து போகணுன்னா என்ன பண்ணணும் பகவானுக்கு அடிமை பண்ணணும் பகவானுக்கு அடிமை பண்ணினா அப்புறம் கடைசியில் இவனும் ஆண்டவன் ஆகிடலாம் பகவானுக்கு கடவுளுக்கு இவன் அடிமை ஆவானே ஆனால் பிறகு என்ன ஆகலாம்னா மாயையை இவனும் ஆளலாம் இவன் ஆண்டவன் ஆகிடலாம் அதில் நிறைய அர்த்தம் சொல்லலாம் மாயை இவனும் ஆளலாம் இவன் ஆண்டவன் ஆகிடலாம் ஆக ஆண்டவனுக்கு அடிமையாக இருப்பானே ஆனால் இவனும் மாயையை ஆளுகின்றவனாக ஆக முடியும் எதுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறீன்னா எகுணங்களும் பற்றாதோன் ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும் எல்லத்தனையேனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன் என்று ஒரு காலத்தில் படித்தோம் அதனால் ஆக்கி அழித்து துடைத்து கை இது ஆனந்த ஆக்கி அழித்து துடைக்கும் அப்படி படித்தா தான் ஞாபகம் வரும் ஆனால் வந்து ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும் அத்தனை மண்ணியும் எள்ளத்தனையேனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தேன் அணு அளவும் குறையாண்டி அக்ஷய பாத்திரம் நேத்திக்கு தானே வந்தது நேத்தி நேத்தி குறி உந்தான் நேத்திக்கு அக்ஷய பாத்திரம் ஆ அள்ள அள்ள எவ்வளவு அள்ளினாலும் அள்ளழ குறையாண்டி அக்ஷய பாத்திரம் மாதிரி பகவான் ஒரு நர்வி ஒரு விதமான தோஷம் இல்லாதவராக அதனால தான் அசங்கஹான்னு பேர் அசங்கஹான்னு பேர் யா சர்வகதம் சௌக்மியாத் சர்வத் அவஸ்தித்தோ தேகே ததாத்மானோபலிபியத்தேன்னு பதிமூணா அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது எப்படி ஆகாஷமானது எங்கும் இருந்தாலும் எதிலையும் ஒட்டாமல் இருக்கோ ஆகாஷவத் அசங்கா ஆத்மா ஆகாஷத்தை போல அசங்கமாக இருக்கிறது சைதன்யம் மாதிரி இங்கேயும் பகவான் இங்கே சைதன்யம்னா என்ன உபாதியோட கூடியிருக்கிற அந்த ஈஸ்வரன் ஞானத்தினால இருக்கார் அதுதான் அவர் எப்போது நித்தியமுக்தா அதனால் எப்பொழுதுமே அவர் முக்தனாக இருக்கிறார் அதனால் அழுக்கொடு பற்றாது அழுக்கில் எக்குண மாயை எக்குணங்களும் பற்றாதோன் மாயை முதலான எக் குணங்களும் பற்றாதோன் நிமித்த காரணனாம் ஈசன் அவருக்கு தான் நிமித்த காரணம் ஈசன்னு பேர் ஈஸ்வரனுக்கு இதுதான் சுசுப்தி எது தான் சுசுப்தி அந்த மாயை அந்த மாய அம்சம் இருக்கு அதுதான் சுசுப்தி அதில் இருக்கார் இப்போ இருக்கார் இன்னும் வழியில் வரல ஈஸ்வரன் வெளிப்படலை வந்துட்டார் திற போட்டிருக்காங்க உள்ளே வந்து பிரதிஷ்டா ஆயாச்சு திற போட்டிருக்காங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து திரையை திறந்து தீபாரணம் பண்ண போகிறாங்க அது மாதிரி வந்துவிட்டார் அது ஈசனுக்கு இது சுஷுப்தி இதுவே காரண சரீரம் இப்போ இருக்கிற இந்த நிலை இப்போ நம்ம காரணப்பிரபஞ்ச அத்தியாசம் தானே பார்த்துட்டுருக்கோம் காரணப்பிரபஞ்ச அத்தியாசம்தான் பார்த்துட்டு இருக்கோம் இது சுஷுப்தி இதுவே ஆனந்த் காரணசரீரம் இதுவே ஆனந்த கோஷம் எல்லாம் சொல்லிவிட்டார் சுசுக்தி காரணசரீரம் ஆனந்த கோஷம் ஞாபகம் வச்சுக்கணும் சூக்ம சரீரமும் ஸ்தூல சரீரம் காரண சரீரத்திலேருந்து சூக்ம சரீரம் உண்டாகிறது சூக்ம சரீரத்திலேருந்து ஸ்தூல சரீரம் உண்டாகிறது காரண சரீரம் எதுலேருந்து உண்டாகிறதுன்னு கேட்கக்கூடாது காரண சரீரம் அனாதி அதனால் காரணசரீரத்திலேருந்து சூக்ம சரீரம் உண்டாகிறது ஏன்னா அது காரணம் இது காரியம் அப்போ சூக்ம சரீரத்திலேருந்து அப்புறம் வந்து ஸ்தூல சரீரம் உண்டாகிறது காரண சரீரம் எப்பொழுது உண்டாகிறதுன்னு கேட்கவே விடாது கேட்டால் வேதாந்தம் சரியாக படிக்கலேன்னு அர்த்தம் இல்லை காரணசரீரம் மாயா இதெல்லாம் வந்து அனாதி எதிலிருந்தும் உண்டாகலை எதிலிருந்தும் உண்டாகல இருக்கு அநாதி அது மாத்திரம் இல்லை அது ஞானத்தினால தான் அழிக்க முடியும் அதனால் அனாதிகி அநாதிகி சாந்தஹாம்பம் ஞானத்தினால இது புதிஞ்சாவத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்றார் இதுக்கு வந்து ஆரம்பம் தெரியலே முடிவு தெரியலேங்கிறார் நூபமசேக தோபியத்தை நாந்தோ நாதிர்ன சம்பிரதிஷ்டேனம் சுவிரூடமூலம் அசங்கசிரேண திருடேனா அசிய ரூபம் நே அப்படிதான் சொல்லிகிட்டே இருக்க முடியும் திரும்ப திரும்ப இப்படியே தான் பேச முடியும் அதனால் ஆனந்த கோஷமாகும் இன்னும் சிருஷ்டி ஆரம்பிக்கல இப்போ தான் காரணசரீரம் சொல்லப்படுறது காரணசரீரம் உபதேசிக்கப்படுகிறது அதனால் இது பாருங்கள் எங்கேயாவது தோன்றுச்சுன்னு சொல்லலை பார்த்தீங்களா எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது மாயையிலேருந்து மகத்தம் மகத்தத்துவத்திலேருந்து அகங்காரதத்துவம் அகங்காரதத்துவத்திலேருந்து தோன்றதுங்கிற அர்த்தம் இல்லை ஒரு தோற்றம் மாதிரி அதெல்லாம் அப்படியே ஒரே நேரத்தில் அப்படி தான் சொல்லணும் அதனால் மூணு குணம் சொல்லிட்டோம் ஆனால் முக்கியமாக என்ன சொல்லப்பட்டது அவ்வக்தாவஸ்தா வியக்தாவஸ்தா அந்த அவ்வியக்தாவஸ்தையை வச்சுட்டே தான் காரணம் சரின்னு சொல்கிறோம் புரியறதுக்காக வேண்டிய முதல்ல அதில் வந்து நம்ம எல்லாரும் தூக்கத்தில் அந்த விற்பி இருக்குது தூக்கத்தில் வந்து ஒரு சைத்தன்யம் இருந்துன்னு தான் என்ன ஒரு சைத்தன்யம் என்ன அர்த்தம் சைத்தன்ய பிரதிபிம்பம் இருக்க தான் இருக்குது தூக்கத்திலையும் ஆழ்ந்த உறக்கத்துலையும் சைதன்ய பிரதிபிம்பம் இருந்துன்னு தான் இருக்குது அந்த அர்த்தத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி அது மாதிரி சிருஷ்டிக்கு முன்னால் காரணாவஸ்தையிலேயும் கூட அது தோற்றத்துக்கு வராத நிலையிலையும் கூட பிரதிபிம்ப சைதன்யம் இருந்துட்டுருக்குங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த விஷயம் ஆனால் அதில் வந்து பாதிக்கிறது இல்லை ஈஸ்வரன் பாதிக்கப்படுறதில்லை என் அர்த்தம் அங்கே விறத்தியும் இருக்குது சைதன்யம் இருக்குது விற்பி பிரகாசம் எல்லாம் எல்லாம் இருந்துட்டு இருக்குது நமக்கு சொல்ல முடியாது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் ஆனால் அதெல்லாம் வந்து ஸ்மிருதி ரூபமாக நமக்கு ஜாக்கிரத அவஸ்தையில் வந்துவிடுறது எல்லாம் ஸ்மிருதி ரூபமாக வந்துவிடுறது அதனால் வந்து அனுபவம் இல்லாத ஸ்மிருதிக்கு இருக்க முடியாது அதனால்தான் சைதன்யம் அங்கேயும் இருக்குது பிரதிபிம்பைத்தய பிரதிபிம்பம் சைதன்யப்பும் இருக்குது அது விஷயம் சைத்தன்ய பிரதிபிம்பம் அந்த அவஸ்தினும் இருக்குதுன்னு நம்ம சித்தாந்தம் பண்ணுறோம் அதாவது புரியறதுக்காக கடைசியில் இதெல்லாம் அபவாதம் பண்ண போகிறோம் இப்படி ச யதார்த்தமாக கிடையாது ஒரு திருஷ்டிக்காக உபதேச உபதேசத்துக்காக இந்த முறையை சொல்கிறோம் அது மாத்திரமில்லை அதை முடிச்சுட்டேன் அப்போது சுத்த சத்வப்பிரதானத்தில் சத்துவப்பிரதான பிரதிபிம்ப சைதன்யம் ஈஸ்வரனுங்கிறது டாபிக் அந்த ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரன் வந்து அசங்கனாகவும் நித்தியமுக்தனாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அசங்கனாகவும் நித்தியமுக்தனாகவும் இருக்கிறார் அப்புறம் அடுத்தது ஜீவனை பற்றி எடுத்துக்கொள்ளும் பொழுது இவன் ரஜோகுண பிரதானமான அது சொல்லப்போனால் இவன் மலினசத்துவம் அவர் சுத்த சத்வ பிரதான சுத்த சத்வ பிரதான பிரதிபிம்ப சைதன்யம் ஈஸ்வரகா மலினசத்துவ பிரதான பிரதிபிம்பைதன்யம் ஜீவகா மலினசத்துவ பிரதானம் மலினசத்துவம்னா என்ன பகவானுடைய சத்துவத்தை வந்து தமசோ ரஜஸோ பாதிக்கலை ஜீவனோட இந்த அம்சத்தை பார்க்குறோம் இதில் வந்து இந்த மலினசத்துவத்தில் வந்து ரஜஸ்தமஸ்தனுடைய பாதிப்பு இருக்கு இல்லை மலினசத்துவம்ங்கிறோம் ராஜதம் குணம் ராஜதம் அவித் குணம் ராஜதம் அவித்தை தோறும் அவித்தை தேசரும் அவித்தை தோறும் இப்போ இந்த அவித்தியாங்கிறது வந்து ராஜதம் அவித்தியாங்கிறது என்ன அர்த்தம்னா மலினசத்துவம்னு அர்த்தம் மலினசத்துவம் சொல்ல இன்னும் சொல்லணும்னா ரஜப் பிரதானம்னு சொல்ல வேண்டி இருக்குது ஆனால் ஆக்சுவலாக மலின சத்துவங்கிற தான் நிறைய பேர் வியாக்கியானக்காரலாம் சொல்கிறாங்க ஏன்னா இவனும் சாத்விகம் தானே இன்னும் கொஞ்சம் நேரம் இவன் ரஜத்தை ஜெயிச்சுட்டானா இவனும் ஈஸ்வரன் ஆகிடப்போகிறான் அதனால் ராஜதம் அவித்ய தேசரும் அவித்தை தோறும் சிச்சாஜை ஜீவ கோடி வந்து நிறைய எண்ணற்ற ஜீவர்கள் நீ ஏன் வச்சுக்கணும் அவித்தை தோறும்னு சொன்னதுனால இதுலாம் நிறைய விசாரம் இருக்குது உங்களுக்கெல்லாம் டீப்பாக அட்வான்ஸாக பார்த்தா தான் தெரியும் அஜானம் வந்து அநேகமாக ஏக்கமான பெரிய வாதம் மகாவாதம் இது ஆனால் வந்து வேணும் இந்த வார்த்தையை பாருங்கள் அவித்தை தோறும்னு சொல்லியிருக்கு அவித்தை தோறும்னு சொன்னால் என்ன அடுத்தோம் அவித்தை பலவாக இருக்குதுன்னு அடுத்தோம் தோறுங்கிறது எப்போ சொல்லுவோம் தினம் தோறும்னா தினந்தோறும் அப்படிங்குற போது தோறுங்கிற வார்த்தை எப்போ வரும் நிறைய இருந்தால் தானே வரும் அப்போ தோறுங்கிறதுக்கு வந்து அநேகத்துவம் காட்டுறதுன்னு அர்த்தம் ஆனால் அப்படி இல்லை ஏன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஏன்னு கேட்டால் நம்ம பிரம்மசூத்திர வியாக்கியானங்களில் பல மதங்கள் இருக்குது அத்வைதிகளுக்குள்ளே அத்வைதிகளுக்குள்ளே ஏகதேசிகள்னு சொல்லி ஒரு குரூப் குரூப்பாக பிரிக்கிறோம் வாசஸ்பதி மிஸ்ர மதம் அப்படின்னு ஒரு மதம் அத்வைதிகள்லேயே அப்புறம் வந்து விவரணக்காரர் மதம் இப்படின்னு சொல்லி இதுக்குள்ளேயே சில பிரிவுகள்லாம் இருக்குது இவர்கள்லேயே வந்து ஸ்ரவணப் பிரதானவாதிகள் நிதித்தியாசன பிரதானவாதிகள்னு நிறைய குரூப் இருக்குது வாசஸ்பதி மிஸ்ரருடைய வியாக்கியானத்துக்கு பேர் தான் பேர் இவருடைய மொழி இருக்கே அதில் மயங்காதவங்களே கிடையாது இவர் வந்து இந்த பாமதீக்காரருடைய பாமதீக்காரருக்கு பாமதிங்கிற வியாக்கியானம் எழுதினவர் வாசஸ்பதி மிஸ்ரா பெரிய மகாவித்வான் மகா பண்டித்தர் அவருடைய சம்ஸ்கிருத மொழிக்கு மயங்காதவனே இருக்க முடியாது இன்றைக்கும் வந்து நிறைய பேர் அந்த குரூப்பெலாம் இருக்காங்க அவருடைய மொழிக்கு மயங்கினவங்க பெரும்பாலும் இந்த மொழி சரியாக இருக்கிற ஆளுக்கு விஷயம் தகராறு பண்ணும் அப்படி ஒரு பொழுவான ஒரு அபிப்பிராயம் உண்டு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரே நியாயமாக சொல்லிடாதிங்க பெரும்பாலும் இந்த லாங்குவேஜ் ரொம்ப அழகாக இருக்கிறவங்களுக்கு சப்ஜெக்ட் தகராறில் இருக்கும் சப்ஜெக்ட் சரியாக இருக்கிறவங்களுக்கு லாங்குவேஜ்க்கு வராது ஆனால் சப்ஜெக்ட் தெளிவாக இருக்கும் விஷயம் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஷங்கராச்சாரியாரே ராமானுஜாச்சாரியன்னு கம்பேர் பண்ணால் எல்லாம் ராமானுஜாச்சாரிய தான் லாங்குவேஜில் எக்ஸ்பர்ட் பாஷை பார்த்தா தெரியும் அதனால் படிக்கிறவங்களுக்கு தான் அது புரியும் அது லாங்குவேஜ் ஸ்டைலை யூஸ் பண்ணுறதுல ராமானுஜர் வந்து ரொம்ப கடவுளை பற்றி வா வரணைக்க இப்போ நம்ம மயங்கி அப்படி எழுதுவார் ஷங்கராச்சாரியரோடது ஸ்டஃப் இருக்கும் விஷயம் ரொம்ப ஆழமாக டெப்த்து இருக்கும் லாங்குவேஜ் வந்து அவரோட கம்பேர் பண்ணுற போது இவரோட லாங் சங்கராச்சாரியோட லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய நிறைய ஜென்மம் எடுக்கணும் கம்பேரிங் டு ராமானுஜாச்சாரியா கொஞ்சம் கம்மி தான் சங்கராச்சாரியர் அதை மது ஒத்துக்கிறது வந்து இன்னும் கஷ்டம் இல்லை நமக்கு நல்ல பாஷையை படிக்கிறபோது தான் தெரியுதெல்லாம் இதுக்கு இதுக்கு என்ன இந்த அத்தியாசத்துக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் கேட்காதீங்க அவித்தை தோறும் இதுதான் விஷயம் நமக்கு அவித்தை தோறும் ஏன்னால் இந்த வாச்சஸ்பதி மிஷ்ரர் என்ன சொல்கிறார் அஜ்ஞானம் அநேகங்கிறார் இதெல்லாம் நிறைய விசாரம் இருக்குது நான் இப்போ எல்லாத்தையும் ஆரம்பித்தேன்னா இது முடிக்க முடியாது எனக்கு அப்படி ஒருத்தர் இருக்கார் இப்படி ஒரு அறிமுகப்படுத்துகிறேன் இப்போ இருந்தால் ஆரம்பிக்கிறேன் வாச்சஸ்பத்திக்காரருடைய மதம் இது ஆனால் இன்னொரு மதம் என்னென்னட்டால் அஜ்ஞானம் வந்து ஏக்கம்தான் அந்த கரணத்துக்கு தகுந்த மாதிரி அது தனித்தனியாக இருக்குது இப்போ அந்தகாரம் இருட்டுங்கிறது ஒன்று தான் இருட்டுங்கிறது ஒன்று தான் இப்போது இந் நிறைய ஒரு பதினஞ்சு ரூமை கட்டுறோம் ஒரு ஒரு ரூம்லேயும் இருக்கிற இருட்டு அநேகமாக ஏகமாக ஒரு ஒரு இருக்கிற இருட்டு அநேகமாக ஏகமானு கேட்டால் என்ன சொல்கிறதுன்னா அநேகம் கிடையாது ஏகம்தான் இருட்டுங்கிறது எப்படி வந்து ஏ இருக்க முடியும் இருட்டுங்கிறது ஒன்று ஆனால் அந்தந்த கட்டடத்துக்குள்ளே இருக்கிற இருட்டு உங்கள் எல்லா ரூமையும் இல்லை எல்லா ஜன்னல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி கர்ட்டன்லாம் போட்டு எல்லா ரூம்லேயும் இது ஒன்றாம் நம்பர் ரூம் இருட்டு இது ரெண்டாம் நம்பர் ரூம் இருட்டு அதனால் இருட்டு பல விதம் அப்படின்னு சொல்ல முடியாது அது மாதிரி அஜானம் வந்து அநேகமாக ஏக்கமாங்கிற பட்சத்தில் நான் ஒரு புது டாபிக் ஆரம்பிச்சுட்டு அதை உங்களுக்கு ரெண்டும் கட்டானா போயிட்டு நினைக்க முடியாது இப்படி ஒரு வாதம் இருக்குது மெதுவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் அஜ்ஞானம்ங்கிறது கொஞ்சம் நம்ம ஆழமாக போகிறதுனால வாசிக்க தொடங்கிறோம் ஏன்னா ஆழமாக போய் தான் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக எப்போது இப்படியே இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது இப்போ அஜானம் வந்து அவித்தை தோறுங்கிறது வந்து அவித்தை தோறுங்கிறது போல இப்போ என்னுடைய அந்தஸ்கரணத்தில் இருக்கிற அஜானமானது என்னுடைய அந்தஸ்கரணத்தில் ஏற்படுற ஜ்யானத்தினால் நீங்கிறது அந்த ரூமில் இருக்கிற இருட்டை அந்த ரூமில் வெளிச்சத்தை வச்சா போகிறது அப்புறம் இன்னொரு ரூமில் இருக்கிற இருட்டை அந்த ரூம் விளை விளைச்சு அங்கே லைட்டை வச்சா அது போகிறது அதனால் அஜ்ஞானம் ஏக்கமாக இருந்தாலும் அந்த கரணம் வந்து அநேகமாக இருக்கிறதுனால அஜானம் அநேகம் மாதிரி தெரிகிறதே தவிர அஜானம் ஏக்கம்தான் அப்படின்னு ஒரு பெரிய வாக்கு இதுக்கு சுவாஸ்ரயஸ்வ விஷயம்னு சொல்லி இன்னொரு டாபிக் இதெல்லாம் வந்து நிறைய போகிறது இவருடைய கைவல்லிய நவநீத ஆச்சரிய ஆசிரியருடைய உரையெல்லாம் படித்து படித்தோம் படித்தோம்னா நிறைய சொல்ல முடியுதுக்கு சுவாஷ்ரயஸ்வ விஷயமாக இருக்குது இப்போ இந்த அக்ஞானம் வந்து எதை சார்ந்துருக்கு அஜ்ஞானம் ஜீவனை சார்ந்திருக்கா அக்ஞானம் வந்து ஈஸ்வரனை சார்ந்திருக்கா அக்ஞானம் அல்லது மாயை ஈஸ்வரனை சார்ந்திருக்கா அல்லது அஜ்யானம் வந்து பிரம்மனை சார்ந்திருக்கா நம்ம சித்தாந்தம் அஜானம் பிரம்மனை சார்ந்திருக்கிறது ஈஸ்வரனை சார்ந்திருக்க முடியாது ஏன்னா அஜானத்தினால்தான் ஈஸ்வரனே வர்றார் அப்புறம் இப்படி ஈஸ்வரன் ஈஸ்வரனை சார்ந்திருக்க முடியும் அப்புறம் அநாதித்துவம் போயிடும் இப்போ வந்து நான் இப்போ பேசுகிற விஷயம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சே தான் சொல்கிறேன் நான் ஏன்னா அந்த டாபிக் பெரிய டாபிக் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அதுக்கு பிறகு ஆழமாக படித்து இந்த விஷயத்தை தெளிவுபடுத்திக்க போகிறோம் நம்ம விட போகிறதுல முதல்ல இப்போதானே அறிமுகப்படுத்துகிறோம் இப்போ ஸ்வ ஆசிரிய ஸ்வ விஷய பட்சம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க பிரம்மத்தையே சார்ந்திருந்து பிரம்மத்தையே மறைக்கிறது அதுதான் மாயோட விச விசேஷம் பிரம்மத்தையே சார்ந்திருந்து பிரம்மத்தையே மறைக்கிறது எப்படி இந்த மேகமானது சூரியனாலேயே உண்டாக்கப்படும் சூரியனையே மறைக்கிறதோ அது சூரியனாலேயே உண்டாக்கப்படுகிறது சூரியனுடைய அருள் இல்லைன்னா மேகம் வராது ஆனால் சூரியனையே அது மறைக்கிறது அதனால ஆசிரியமும் பிரம்மன் தான் விஷயமும் பிரம்மன் சொல்லி ஸ்வாஷ்ரய ஸ்வ விஷயம் சுவாசிரய ஸ்வ விஷயம் மாயா ஸ்வ வந்து தனக்கு தனக்கு ஆசிரியமும் பிரம்மன் தனக்கு விஷயமும் பிரம்மன் விஷயம்னால் மறைக்கிறதுனு அர்த்தம் எடுத்துல மறைக்கிறதும் பிரம்மன் அதனால் இந்த பக்ஷ இந்த விஷயங்களெல்லாம் இந்த பகுதியில் விச்சாரம் பண்ணப்படுகிறது இப்போ நான் என்னெல்லாம் இப்போ சொன்னேனோ இந்த பகுதியில் இது விச்சாரம் பண்ணப்படுகிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பரமார்த்தானந்த சுவாமிஜி நாங்கள் படிக்கிற பரம்பரையில் நாங்கள் வாச்சஸ்பதி மிஸ்ர மதத்தை ஏற்றுக்கொள்ளுவதில்லை வாச்சஸ்பதி பாமதீகார வந்து ஏற்றுக்கிறது கிடையா நம்ம வந்து விவரணக்காரர் மதம் விவரண மதத்தை தான் ஃபாலோ பண்ணுறோம் ஏன்னா அத்வைதிகளுக்குள்ளே இருக்கிற குரூப் இது இந்த பாமதிகாரர் என்ன சொன்னால் ஏகதேசியும் நமக்குள்ளே ஒரு குரூப்பாக இருக்கும் இல்லையோ வந்து ஏகதேசிகள் அத்வைத ஏகதேசிகள் அத்வைத ஏகதேசிகள்னால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரக்ரியாபேதங்கள் பிரக்ரியாபேதம்னு சொன்னால் இந்த பிரிவுகள் இப்போ நமக்குள்ளே ஒரு பிரிவு இருக்குது முக்கியமான பிரிவு இருக்குது அஜ்ஞானம்ங்கிறது பாவரூபமாக அபாவரூபமாக அப்படின்னு பெரிய பெரிய டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்குது முடிகிறதே இல்லை அஜானங்கிறது ஒரு இருக்கக்கூடிய பொருளாக இல் பொருளா உள் பொருளாக இல் பொருளாக பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது டோட்டலாக இல்லாத வஸ்து அப்படிங்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம இது வந்து எத்கிஞ்சித் பாவரூபோம் அது இருக்கு அது வந்து ஞான காலம் வரைக்கும் இருக்குங்கிறதுனால இருக்குன்னு ஒத்துக்குறோம் அவங்க ஞான காலத்தில் கூட அது இல்லைங்கிற மாதிரி ஞான காலத்துக்கு முன்னாடி கூட அது இல்லைங்கிற மாதிரி அவர்களுடைய வாதம் இப்படி வந்து உள்ளுக்குள்ளேயே அவாந்தர பிரக்ரியா அவாந்தர பிரக்ரியான்னு எல்லாரும் பிரம்மைவ சத்தியம் ஜகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நான் அடிப்படை விஷயத்தில் யாருக்கும் அபிப்பிராய வேதம் கிடையாது அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்று தான் ஜகத்து அப்படிங்கிற விஷயத்தில் யாருக்கும் அபிப்பிராயபேதம் கிடையாது ஆனால் அந்த விஷயங்களை புரிய வைக்கிற வாதங்கள் இருக்கு இல்லையா அதில் பிரக்ரியாபேதங்கள்லாம் இருக்குது பிரதிபிம்பவாதம் வேறு ஆபாசவாதம் வேறு அப்புறம் அவச்சேதவாதம் வேறு இப்படியெல்லாம் பல சொற்கள் இருக்குது இதெல்லாம் அகாடமி கிடையாது இதுவும் நமக்கு வந்து மனசை நல்ல ஞானத்தில் நல்ல தீட்டும் தைக்ஷ்ணியம் பண்ணும் கூர்த்த இதுதான் கூர்த்த மின்ஞானம் அதனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி புரிஞ்சுனுட்டோம்னா நமக்கு பிடிபடும் ஓ இதுதான் அப்படின்னு இருட்டுங்கிறது வந்து ஒரு உள் பொருளா இல் பொருளாங்கிறது பெரிய கேள்விது ஒருத்தன் சொல்கிறேன் இல்லை இல்லை வெளிச்சம் இன்மையே இருட்டுன்னா வெளிச்சம் இன்மையே இருட்டுங்கிறத பற்றி விசாரம் இப்போ ஞான அபாவம் அஜானமா அஜானம்னு தனியாக ஒன்று இருக்கா நான் எதுக்குமே நான் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறது இல்லை உங்களுக்கு இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்குதுன்னு தான் சொல்ல போகிறேன் அப்புறம் இதை ஒன்று ஒன்று வச்சுட்டு நம்மளும் ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய வியாக்கியானங்களெல்லாம் வாசித்து ஒன் பை ஒன்றாக தான் சொல்ல முடியும் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயம் இல்லை அவித்தை தோறும் அந்த வார்த்தைக்காக தான் இப்படி தூரம் போனேன் இப்படி எதுக்கு சொல்கிறேன் அஜானம் வந்து பல விதமாக இந்த சுவாசிரய சொ விஷயத்துக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன் சுவாசிரய ஸ்வ விஷயத்துக்கு திருஷ்டாந்தம் என்னென்னா இப்போது இந்த கதவெல்லாம் சாத்திட்டோம் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம் இருட்டு இந்த ரூமுக்குள்ளே இருக்கு இந்த இருட்டுட்டுக்கு ஆசிரயம் என்னது இருட்டுக்கு ஆசிரியம் என்னது இந்த ரூம் தான் அப்புறம் இருட்டு வந்து மறைக்கிறது எதைன்னா இந்த ரூமை தான் இருட்டு மறைக்கிறதும் இந்த ரூமை தான் இருட்டு எதை எதை சார்ந்திருக்குன்னா ரூமைத்தான் சார்ந்துருக்கு இப்போ இருட்டு அறையைத்தான் சார்ந்து இருக்கிறது இருட்டு அறையைத்தான் மறைக்கிறது இந்த திருஷ்டாந்தத்தையே வைத்து கொண்டு மாயை பிரம்மத்தை சார்ந்திருக்கிறது பிரம்மத்தையே மறைக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் இப்போ நான் இன்றைக்கி நான் இப்போ நான் இந்த சமயத்தில் இப்போ சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் தகவல்கள் இப்படிலாம் இதுக்குள்ளே பிரக்ரியா பேதங்கள் இருக்கிறது என்ற தகவல்கள் அது ஒன்றொன்றையும் நான் விரித்து பேச ஆரம்பித்தா இங்கே டாபிக் இது இருக்க முடியாது என்ன ஒன்று ஒன்றும் தனித்தனி டாப்பிக்காக இருக்குது பொன்னம்பல சுவாமிகளுடைய உரையில் ஓரளவுக்கு சொல்லிட்டு போகிறார் ரொம்ப சொல்கிறது இல்லை அவரும் ஓரளவுக்கு இதை சொல்லிவிட்டு போகிறாங்கன்னா அவர் சொல்கிறதுல எல்லா விஷயங்களும் சூத்திர பாஷ்ய விசாரங்களை காட்டிலும் பலமாக சொல்கிறார் நிறைய பிரகரண கிரந்தங்கள் எல்லாம் சொல்லப்பட்ட விஷயங்களை காட்டிலும் பலமாகவே நன்றாகவே சொல்கிறார் அத்தனையும் சம்ஸ்கிருதம்தான் பேர் தான் தமிழ் உரையே தவிர இது வந்து சம்ஸ்கிருத உரை தான் அது அப்படியே சம்ஸ்கிருதே யாதோ அதுவோ இதுவோ அவ்வளோதான் தமிழ் வேறு ஒன்றும் கிடையாது இதுக்கு நம்ம நேரம் செலவழித்து அதெல்லாம் படிக்கணும் அப்போது சிட்சா அவித்தை தோறும் சிச்சாயை ஜீவகோடி இப்போ ஜீவர்களை பற்றி ஜ ராஜதம் அவித்தை முதல்ல இப்போ சத்துவத்தை பற்றி பார்த்தாச்சு ஈஸ்வரம் வந்துவிட்டார் இப்போ ஜீவர்கள்லாம் வரணுமே அப்போ ஜீவர்கள் எப்படி வருகிறார்கள்னா இதே இதில் ராஜசாம்சத்தில் ராஜசாம்ச பிரதிபிம்ப ராஜசாம்சத்துக்குதான் அவித்தியான்னு பேர் சாத்விகாம்சத்துக்குதான் மாயான்னு பேர் பேர் எல்லாமே மாயதான் அதுவேற விஷயம் சாத்விகாம்சத்துக்கு மாயான்னு பேர் அதில் பிரதிபிம்பிக்கிற சைதன்யத்துக்கு ஈஸ்வரன்னு பேர் இந்த ராஜசாம்சத்துக்கு அவித்யானு பேர் இதில் இருக்கக்கூடிய பிரதிபிம்பத்துக்கு அவித்தியை தரும்னா அந்தகரணம் நிறைய இருக்கிறதுனால ஜீவர்களில் ஜீவர்களுக்கு என்ன இவர்களில் ஜீவர்கள் அதுதான் ராஜச ராஜசாம்சத்தில் ஜீவர்கள் உண்டாகிறார்கள் ஜீவர்கள் உண்டாகிறார்கள் சாத்விக அம்சத்தில் ஈஸ்வரன் உண்டாகிறார் ஒரு ஒருத்தர் தான் இவரில் ஜீவர்கள் உண்டாகிறார்கள் அதுலேயும் பிரிக்கணும்னு நினச்சா பிரிக்கலாம் அதில் பிரம்மா விஷ்ணு சிவன் இருக்கார் அப்புறம் வந்து இந்திரன் இருக்கான் அக்னி யமன் வருணன் நிறுத்தி வருணன் வாய் குபேரன் எல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் அதுலேயும் ஆனால் வந்து அது வந்து தேவக்கோட்டி இது ஜீவக்கோட்டி அப்படின்னு சொல்லணும்னா சொல்லலாம் ஆனால் அதுக்கு பொதுவாக ஒருத்தர் தான் சொல்கிறது சம்பிரதாயம் ஏக ஏக கர்த்தா அநேக கர்த்தாவாக இருந்தால் தகராறு வரும் நிறைய தகராறு வரும் என்னென்னா ஒருத்தர் இப்படி வைக்கணும்பார் இன்னொருத்தர் மாற்றி வைக்கணும்பார் சரி வராது கடவுள் வந்து இப்படி ஒரே ஒரே கர்த்தாவாக இருக்கிறதுனால தான் உருப்படியாக இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு நம்ம மாடியை பார்த்தா அநேக கர்த்திருவம் நல்லா தெரியும் அதனால் அந்த அநேக கர்த்தத்துவத்துக்கு எல்லாம் உதாரணம் திருஷ்டாந்தா அந்தேவாசினி வாசா அது மாதிரி இது பிரபஞ்சத்துக்கு அநேக கருத்திருத்தமாக இருந்தால் இந்திரன் சொல்லுவான் இந்த சந்திரனை கொஞ்சம் மாற்றி வச்சா என்ன அப்படி மாவேன் ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லி கிடைச்சிட்டு ஒன்றும் சரியில்லாமல் போயிடும் சிருஷ்டியே தகராறில் வந்துடும் அதில் அவனுக்குள்ளே சண்டை வந்துடும் எல்லா பிரச்சனையும் வருமே ரெண்டு பேர் இருந்தாலே அவஸ்தை தானே ஒரு ஆளுக்குள்ளேயே தகராறு நிறைய இருக்குது அப்படி இருக்கும்போது ரெண்டு ஆள் சேர்ந்தால் எப்படி இருக்கும் நம்மளே ஒரு பிளானம் முதல்ல போடுறோம் அப்புறம் மாற்றுறோம் எல்லாம் பண்ணுறோம் பரவாயில்லை ஒரே ஆளாக இருக்கிறது பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்குது நிறைய பேர் தான் எப்படி அதனால தான் என்ன சொல்கிறோம் ஈஸ்வரன் ஒருத்தர் தான் அவரு கீழே நிறைய பேர் அவர் வச்சுட்டுருக்கார் அவ்வளோ தான் காரியம் பார்த்துக்கிறதுக்கு ஜீவர்கள் கோட்டி ஆக ராஜதம் அவித்தை தோறும் தேசரும் அவித்தை தேசருங்கிறதுடைய அர்த்தம் என்ன இந்த ச மலினசத்துவங்கிற அர்த்தத்தை கொடுக்குறார் அவர் அவித்தை சிச்சாயை ஜீவ கோட்டி சிச்சாயினா சைத்தன்ய பிரதிபிம்பம் ஜீவக்கோட்டி நாசமாம் உயிர்க்க போகுது நாசமாகங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன தெரியுமோ எந்த புசத்துலையும் கிடைக்கல கடைசியில் கடவுள் நமக்கு புரிய வச்சா லயம் அப்படிதான் நாசம்னா ரியல் நாசம் இல்லை இங்கே லயம் நம்ம எல்லோரும் தூக்கத்தில் நாசமாக போகிறோம்னா என்ன அர்த்தம் நம்ம எல்லோரும் தூக்கத்தில் நாசமாக போகிறோம்னா என்ன அர்த்தம் தூக்கத்தில் நாம் எல்லோரும் லயம் அடையிறோம்னு அர்த்தம் நஷ்ஷு அதர்ஷனே அப்படிதான் தாத்துவே நஷ்யத்தி கண்டுபிடிங்க பாபா நஷ்ய அதனால் வந்து அதர்ஷனே நஷ் அதர்ஷனே தான் இதெல்லாம் இப்போ தான் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நம்ம வழக்கமாக நாசமாக போச்சுன்னா அழிஞ்சே போச்சுன்னு விடுவோம் நஷ்ஷு அதர்ஷனே சொல்லப்போனால் எதுவும் அழியறதே கிடையாது எல்லாம் மாறுறது மாறதை வந்து நமக்கு அழியிறதாக தோன்றுறது இப்போ இந்த சரீரம் செத்து போச்சுன்னா சரீரம் செத்து போச்சுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆள் அழிஞ்சு போயிட்டான்னு அர்த்தமில்லை இது என்ன ஆச்சு பஞ்சபூதமாக போயிடுது பழையபடியும் அதனால் வந்து சைத்தன்யம் வெளிப்பட்டுது சைத்தன்யம் வெளிப்படலை இப்போ அவ்வளோ தான் அதனால் வந்து சரீரம் வந்து பிரேத்தமாகிடுது அதனால் அர்த்தம் வேறு ஆனால் இந்த பிரயதமானதுனால இதை போட்டு எரிச்சு விட்றாங்க எல்லாம் பண்ணுறாங்க அதுவும் பஞ்சபூத பஞ்சபூகத்தில் போய் கலந்து விடுறது சூட்சமாக போயிடுறது அவ்வளோதான் ஒன்று எதுவும் அழியிறதே கிடையாது அதில் நாசமாக உயிர்க்க போதுன்னு சொன்னால் அந்த நிலையில் வந்து லயமாக இருக்கிற நிலைன்னு அர்த்தம் அந்த நேரத்தில் ஜீவர்களெல்லாம் லயமாக இருக்கிறார்கள் இதைத்தான் நேற்றுக்கே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் தூக்கத்திலையும் நமக்கு பிரதிபிம்ப சைதன்யம் இருக்குதுன்னு சொன்னேன் தூக்கத்தில் பிரதிபிம்ப சைதன்யம் தெரியாது ஆனால் இருக்குது அதனால்தான் சிச்சாஜை ஜீவகோடி அப்போ பேர் என்னென்னா பிராஜ்யான்னு பேர் யாருக்கு பிராஜ்ஞருண்ணா சுஷுப்தியில் இருக்கிற சுஷுப்தி அவஸ்தையில் இருக்கக்கூடிய பிரதிபிம்ப சைதன்யத்துக்கு பேர் பிராஜியன் பிரதிபிம்ப சைதன்யத்துக்கு தான் பிராக்யன் ஆக சுஷுப்தியில் என்ன இருக்குது சூக்ம சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரமும் லயமாக காரண சரீரத்தில் லயமாக அப்போ அங்கே பிரதிபிம்ப சைதன்யம் இருக்குது அதுக்கு பேர் பிராக்யன்னு பேர் அங்கே என்ன புரிஞ்சுக்கணும் சுத்த சைதன்யம் ப்ளஸ் காரணசரீரம் ப்ளஸ் காரணசரீர பிரதிபிம்பைதன்யம் இஸ் ஈக்குவல் டு பிராக்யா பிராக்யானு அர்த்தம் சுத்த சைதன்யம் ப்ளஸ் காரணசரீரம் ப்ளஸ் காரண பிரதி ஷரீர பிரதிபிம்பைதம் இஸ் ஈக்குவல் டு பிராக்யா ஈஸ்வனுக்கு இப்படி சுத்த சைதன்யம் ப்ளஸ் காரணசரீரம் ப்ளஸ் காரணசரீர பிரதிபிம்பைதன்யம் அது சமஷ்டி காரண சரீரம் ஆனால் காரணசரீர பிரதிபிம்பைதன்யம் ஈஸ்வராக நிமித்த காரணா ஈஸ்வர புரியும்னு நம்புறேன் ஆனால் இந்த சிருஷ்டி பிரக்ரியா மாத்திரம் எப்போவுமே அப்படியே என்ன ரொம்ப ஆ இப்படியே சொல்கிறோமா திரும்ப ஒரு மாதிரி ஆகிடும் அது கிளியர் ஆகிறதுக்கே ரொம்ப நாள் ஆறுது நிறைய பேருக்கு நான் பார்த்தத்தில் என்னோடய அனுபவத்தில் சிருஷ்டி பிரக்கிரியா மாத்திரம் கிளியர் ஆகிறதுக்கு ரொம்ப நாளாக இருக்குது பிரம்மன் தெளிவாக புரிஞ்சிடும் கிளியர் சுத்த செய்தனியா அந்த திருஷ்டாந்தம்லாம் சொல்கிறதுனால அலை தண்ணீர் தங்கம் நகை கயிறு பாம்பு இதெல்லாம் சொல்கிறதுனால பிரம்மன் வந்து தெளிவாக புரிஞ்சிடும் இந்த சிருஷ்டி சுவாமி ஒரே தலையை சுற்றுறது அப்படின்னா சிருஷ்டி வந்து தெளிவாக இருந்ததுன்னா நமக்கு எல்லாம் சில பல சில விஷயங்கள்லாம் கிளியராகிடும் அந்த சிருஷ்டியில் இருக்கக்கூடிய இதெல்லாம் புரிஞ்சு கொடுத்தோன்னு சொன்னால் விவகாரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ப பழதான் புனியும் ஜீவகோடி நாமமும் பிராஜநாமி இதனுடைய அதாவது இந்த மித்யாத்வத்தை ஒரு ஒரு அம்சத்துலேயும் என்ஜாய் பண்ணுவோம் அதான் இதனுடைய சிருஷ்டியை நல்லா புரிஞ்சுக்கிறதுல என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு போர்ஷனையும் மித்யா மித்யா மித்யா மித்யா மித்யா என்ஜாய் பண்ணுவோம் அதான் இதனுடைய மகிமை ஒன்று என்ன ஒரு எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இது இருக்கா அதனால் எல்லாம் நமக்கு அந்த மித்யான்னு சொன்னால் சாதாரணமாக சொன்னால் மண்டையில் ஏறாது அதனால என்னென்னா ஒரு ஒரு அம்சத்தையும் அப்படி மித்தியாதானே இது மித்தியா தானே இது சொல்லி சொல்லி ஒன்று ஒன்று அந்த மித்யாத்வம் நிச்சய தார்டியம் ஏற்படும் அந்த மித்யாத்வ நிச்சய தான் இதனுடைய பிரயோஜனம் இல்லாட்டி சிருஷ்டியே இப்படி உட்கார்ந்து சொல்லின்ட்டுருக்கு ஸ்ரீ ஸ்ருதியெல்லாம் அது எதுக்கு இவ்வளோ வியாக்கியானம் பண்ண சரி அது அடுத்த பாட்டுனே நம்ம போன நேற்றுக்கே பார்த்துட்டோம் அதே முடிக்க முடியல எனக்கு இன்னும் அழுக்கொடு பற்றும் ஜீவருக்கு அதுவே ஆனந்த கோஷம் அழுக்கொடு பற்றும்னா என்ன அர்த்தம் ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரன் அசங்கனாகவும் நித்தியமுக்தனாகவும் இருக்கான் இவன் சங்கனாகவும் பத்தனாகவும் இருக்கான்னு அர்த்தம் நேற்றுக்கு இதெல்லாம் சொல்லலை நான் இல்லை பற்றும் அழுக்கொடுன்னா என்ன அர்த்தம் ரஜோகுணத்தினாலும் தமோகுணத்தினாலும் பாதிக்கப்படக்கூடியவன் இந்த அறியாமைக்கு இவன் ஆட்பட்டவன் அறியாமைக்கு இவன் அடிமையாக இருக்கிறான் அறியாமை இவனுக்கு விஷயமாக இல்லை அப்படி இருக்கான் இல்லை இவன் வந்து அதோட இதாகிட்டான் அறியாமை வடிவமாகி விட்டான் அறியாமையின் காரியமாகிய துன்பத்தின் வடிவமாகி விட்டான் இல்லை அப்படியே இருக்கான் அதனால் அழுக்கொடு பற்றும் ஜீவர்க்கு அதுவே ஆனந்த கோஷம் இந்த அழுக்கொடு பற்றுதல் என்பதனுடைய பொருள் சங்கஹ சக்திஹி அப்புறம் வந்து பத்தத்துவம் அங்கே அவருக்கு வந்து தான் பற்றலை எக்குணங்களும் பற்றாதோன்னு விட்டார் மாயை எக்குணங்களும் பற்றாதோன் நிமித்த காரணனாம் ஈசன் அதுவே ஆனந்த கோஷம் தான் ஆனந்த கோஷம் என்று சொல்லப்படும் சுசுக்தி அவரோட ஆனந்த கோஷம் சொல்லியாச்சு இதுவும் சொல்லியாச்சு சுஷுப்தி காரணசரீரம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எஷ்டி காரண சரீரம் அவரது சமஷ்டி காரண சரீரம் இம்மட்டும் சொன்னது இவ்வாறு சொன்னோம் மோகம் முழு மோகம் முழுமோக இரண்டு குணத்தால் நேற்றுக்கு பிரித்து படித்தோம் இரண்டு குணத்தால் குணத்திரண்டால் கிடையாது குண இரண்டு குணத்தால் வந்த மூல ஆரோபம் சொன்னோம் அதாவது மோகமாக இருக்கிற முழு மோகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் முழு மோகம் அப்போ என்ன அர்த்தம் முழு மோகம் அரகுர மோகம்னால் என்ன இருக்குது முழு மோகங்கிறது என்ன அரகுர மோகம்னா என்ன முழிச்ச பிறகு விழிப்புலேயும் கனவுலேயும் இருக்கிற மோகம் வந்து அறகுற மோகம் தூக்கத்தில் முழு மோகம் ஒன்றுமே தெரியல இங்கே என்னென்னா தெரிஞ்சுன்னு தெரியாமல் இருக்கிற மோகம் இது அது வந்து முழு மோகம் இது வந்து அரகுரம் அப்படி அப்போ தானே கம்பேர் பண்ணும்போது ஆகா முழு மோக இரண்டு குணத்தால் இரண்டு குணம் என்ன முழு மோகமாக இருக்கக்கூடிய ரெண்டு குணம் வந்து சத்வகுணம் ரஜோகுணம் அதனால் வந்து மூல ஆரோப்பம் சொன்னோம் மூல ஆரோப்பம்னா காரண அத்தியாசம் உபதேசித்தோம் வழுத்து வழுத்துங்கிறதுக்கு என்ன பொருள் சொன்னோம் வழுத்து வழுத்து வழுத்துனா இனி இனிங்கிறார் இனி கூறத்தக்கதான அப்படிங்கிற உரையாசிரியர் வழுத்து சூக்ம ஆரோப வழியும் இனி கூறத்தக்கதான சூக்ஷ்ம பிரபஞ்ச அத்தியாச கிரமத்தையும் மொழிய நீ கேடாய் நான் சொல்லறேன் நீ கேட்பாயாக என்கிறார் அப்போ நேற்றுக்கு சொன்ன வகுப்பை திரும்பி ரிப்பீட் பண்ணுறதுக்கே எனக்கு முக்கால் மணி நேரம் ஆகிடுச்சு ஆயினால் நேற்றுக்கு இந்த வரைக்கும் தான் சொல்லியிருக்கோம் அதை திரும்பும் ஒரு முறை உங்களுக்காக இல்லை எனக்கு தெளிவுக்காக சொல்கிறதுக்காக நான் சொல்லிட்டேன் இல்லை வழுத்து சூக்ம ஆரோப்ப வழியும் நீ மொழிய கேடாய் உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது இதெல்லாம் ஒன்றும் புரியவே இல்லை சுவாமி உங்களெல்லாம் பார்க்குற போதே எனக்கு புரியும் என்னோ சொல்லிகிட்டே இருக்கீங்களே சுவாமி முக்கால் மணி நேரம் சீரியஸாகவே ஒன்று புரிய மாட்டேங்க அப்படின்னு நீங்கள் உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது ஆனாலும் நான் பொறுமையாக தான் சொல்லிகிட்டு இருக்க முடியும் ஏன்னா அது விஷயம் அப்படி சப்ஜெக்ட் அப்படி இருக்கு அப்போ இனி சூட்சமாக இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல ரிலீஃப் ஆகிடலாம் ஏன்னா இப்போ காரண சரீரத்தில் இருந்தோமா இத்தனை நேரம் ஒன்றுமே தெரியல காரண சரீரத்தில் என்ன இருக்கும் தெரியாது அதுதானே முழு மோகம்னு படிச்சுட்டோமே அதனால் இப்போ தெரியாது அதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளியராகும் கிளியர மாதிரி இருக்கும் காரணமே கிளியர் ஆகலைன்னா காரியம் எங்கே கிளியராக அது வேறு விஷயம் இருந்தாலும் கூட காரண சரீரத்தை பற்றின உபதேசம் வந்து புரியலன்னா காரிய சரீரமாக சூட்சஸ்தூலம் புரியவாக போகிறது இருந்தாலும் கூட புரியும் புரிகிற மாதிரி இருக்கும் வழுத்து சூக்ம ஆரோப வழியும் வழினா என்ன க்ரமம்னு அர்த்தம் வழியும் நீ மொழிய கேழாய் இந்த வழி மொழி யாழா எல்லாம் போட்டு வழியும் நீ மொழிய கிழாய் சரி நான் கிரமமாக சொல்றேன் நீயும் கிரமமாக கேளு அக்கிரமமாக இருக்காதுன்னு அர்த்தம் ஏமமாயா வினோத ஈசனார் அருளினாலே வினோதே பூமலி உயிர்கற்கெல்லாம் போக சாதனமுண்டாக தாமத குணம் இரண்டு சத்தியாய்ப் பிரிந்து தோன்றும் என்றும் விவிதமான் தோற்றம் என்றும் இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன காரணாம்சத்தில் இருக்கக்கூடிய சாத்விகாசம் காரணத்தில் இருக்கக்கூடிய சாத்திகம் அம்சத்தில் ஈஸ்வரன் வந்துவிட்டார் காரணத்தில் இருக்கக்கூடிய ராஜசாம்சத்தில் ஜீவர்கள் வந்து விட்டார்கள் பிராஜியர்கள் வந்து விட்டார்கள் இப்போ காரணத்தில் தாமசாம்சந்தான் இருக்குது இப்போது காரணத்தில் தாமசாம்சம் எல்லாம் காரணத்துக்குள்ளே பார்த்துக்கணும் இனி ஸ்தூலத்துக்கு வர்றது இருக்கட்டும் இப்போ காரண அந்த சாத் சத்வம் ரஜஸ் தமஸ் எல்லாம் காரணமாகவே இருக்குது இன்னும் ஸ்தூ சூக்ஷமாகவோ ஸ்தூலமாகவோ அல்ல காரணமாக இருக்கிறதுலேயே அதில் வந்து சாத்விகாம்சப் பிரதிபிம்பைதன்யமாக ஈஸ்வரனும் ராஜசாம்ச பிரதிபிம்பைதயமாக பிராஜ்யனும் வந்தாச்சு பிராக்ஞனுங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவேன் என்னுவேன் ஈஸ்வரனும் வந்துவிட்டார் பிராஜ்யனும் வந்துவிட்டார் ஈஸ்வரனுக்குதான் இன்னொரு வார்த்தை அவர் யூஸ் பண்ணார் அந்தர்யாமி அந்தர்யாமி ஈஸ்வரன்லாம் சொன்னார் இப்போ தாமசாம்சம் இருக்குது அதுலேயே காரணத்திலேயே அந்த தாமசாம்சந்தம் தான் என்னாகிறது தான் ரெண்டு சக்தியாக போ பிரியர் தான் ரெண்டு சக்தியாக பிரிகிறது அப்படின்னு இப்போ சொல்கிறார் ஏம மாயா வினோதர் ஈசர ஈசனார் அழு அருளினாலே ஏமம்னு சொன்னால் இங்கே வந்து சந்தோஷம்னு அர்த்தம் நித்திய திருப்தகா நிரங்குஷ திருப்தகா நிராசிரய ஏம மாயா எப்போ ஏமங்கிறதுக்கு இங்கே பொருள் இவர் சொல்கிற பொருள் அதனால் அவருக்கு ஞானத்தினால் இருக்கிற திருப்தியான் தன்னை பற்றிய ஞானத்தால் இருக்கும் திருப்தி ஈஸ்வரனுக்கு இவருடைய விளக்கம் ஆவரணமின்மையின் கார் ஆவரணமின்மையின் ஆவரணம் இல்லாததுனால அவருக்கு மறைப்பு இல்லை சுத்த பிரம்ம அகம் என்னும் அனுபூதியினால் எழும் கழிப்பினையும் நான் வந்து சுத்த பிரம்மனாக்கும் அப்படிங்கிற ஞானத்தினால் அவருக்கு கழிப்பு இருக்கான் கழிப்புன்னா என்ன மகிழ்ச்சி எப்போவும் சந்தோஷமாக இருக்கார் திருப்தியாக இருக்கார் அவரோட திருப்தி எப்படிப்பட்ட திருப்தி தெரியுமோ பகவானுடைய திருப்தி ஞானிகளுடைய திருப்தியெல்லாம் என்ன திருப்தி தெரியுமோ எதையாவது அடைஞ்சு வர்ற திருப்தி கிடையாது தன்னுடைய ஸ்வரூப ஞானத்தினால் ஒரு உண்டாகிற திருப்தி மற்றவங்களுக்கெல்லாம் வந்து விஷயானந்தத்தில் தானே திருப்தி இருக்குது அதனால் இவர்களுடைய இது வந்து விஷயானந்தமோ விஷயதுக்கமோ இல்லாதது அதனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது எப்படின்னுட்டால் துக்கமும் சுகமும் ரெண்டும் இல்லாத ஒரு ஆனந்தம் விஷய சுகமோ விஷயதுக்கமோ இல்லாத ஆனந்தம் இது வந்து அமைதியாகவே இருக்கிறது என்ன சொல்கிறது இதை இப்போ வந்து ஆக்சுவலாக என்ன விரும்பணும் என்ன விஷயம் என்னென்னா இது ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் என்னென்னு கேட்டால் சந்தோஷம் வேண்டாம் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற போது எனக்கு சந்தோஷமே தேவையில்லை நான் வந்து ஆனந்த ஸ்வரூப்கிற ஞானம் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது இத்தனை சந்தோஷத்தை உள்ளத்தில் கொடுக்கக்கூடியது சந்தோஷத்துக்காக ஏங்கின் இருக்கிற கிருத மனசையே சந்தோஷம் தேவையில்லை போ அப்படின்னு சொல்கிற போது எனக்கு இந்த துக்கமும் இந்த உலக துக்கமும் வேண்டாம் இந்த உலக சந்தோஷமும் வேண்டாம் அப்படிங்கிற போது எவ்வளோ ஒரு மன எப்படி இருக்கும் மனசை யோசிச்சு பாருங்க சந்தோஷமும் வேண்டாம் துக்கமும் வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு அம்சம் அப்போ வந்து மனசு எப்படி இருக்கும் அமைதியாக தான் இருக்கும் ஒன்றும் இருக்காது இப்போ இல்லை இன்பமும் இல்லை எப்படி இருக்கும் அது அது மாத்திரம் பெரிய விசேஷம் என்னென்னு கேட்டால் ஸ்வரூபம் ஞானம் வேறு அடுத்தது அந்த ஜானம் இருக்கிறதுனால கொஞ்சங்கூட துக்கத்துக்கு சந்தோ இந்த விஷய சந்தோஷத்துக்கு ஹேத்துவே கிடையாது காரணமே இல்லை அதனால் இவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் வந்து எல்லையற்றுது அதனால் ஏமமாயா நம்மளை வச்சு தான் புரிஞ்சுக்கணும் நம்ம மனசனுடைய பக்குவத்தை வச்சு தான் பகவானுடைய சந்தோஷத்தையே புரிஞ்சுக்க முடியும் நமக்கு ஜானம் இருந்தால் தான் பகவானுடைய ஜானத்தையும் பகவானுடைய திருப்தியையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும் பகவானுடைய திருப்தியை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அந்த விஷயம் நமக்கு அனுபவத்துக்கு இருந்தால் தான் புரியும் இல்லாட்டி புரியாது இல்லை ஏம மாயா ஈசனார் அது மாத்திரம் இல்லை மாயா வினோதா ஏமான்னு சொன்னால் திருப்தகான்னு அர்த்தம் அது ஏதோ சம்ஸ்கிருத பதம்தான் தோன்றுறது ஆனால் அது ஏமாங்கிறதுக்கு தெளிவாக புரியலை பார்ப்போம் அபிதான சிந்தாமணி எடுத்து பார்க்கணும் அபிதான சிந்தா ஏமா ஏமாப்புடைத்து அப்படின்லாம் சொல்லுவோம் பார்ப்போம் அதனால் ஏம மாயா இவர் என்ன சொன்னார் களிப்பினையும் ஒரே ஆசிரியர் அதாவது அகம் பிரம்மாஸ்மி அகம் சுத்தம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தினால் ஏற்படுற களிப்புன்னு சொல்கிறார் அப்புறம் மாயாங்கிறது என்ன அர்த்தம்னா நிறைய சிருஷ்டி சிருஷ்டியெல்லாம் பண்ணுறதுனால மாயையினால் ஜெகத் சிருஷ்டியாதி திரிபுர சம்ஹாராதி ராவண சம்ஹாராதி லீலைகளை உடையனான ஈஸ்வரன்கிறார் அவதாரங்களெல்லாம் புரியக்கூடிய ஈஸ்வரன் வினோதம் வினோதம்னு சொன்னால் லீலே எல்லாம் வினோதமாக இருக்கு ஆச்சரியமாக இருக்கு ஈசனார் ஈஸ்வரனுக்கு இவ்வளோ லக்ஷணம் சொல்கிறார் ஏம மாயா வினோத ஈசனார் அருளினாலே அருள்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அருள்னா திட்டமிடுதல் அர்த்தம் அருளினாலே அனுகிரகத்தினாலே அனுகிரகத்தினாலே என்னான்னா அங்கே அவருடைய ப்ரசன்ஸே போகிறோம் அருளினாலேங்கிறதுக்கு சிறப்புமிக்க தன் அருளினாலே உயிர்கற்கெல்லாம் பூமலி உயிர்கற்கெல்லாம் பூமலின்னு சொன்னால் இந்த பூமியிலே மலிந்திருக்கின்ற இருக்கின்ற எண்ணற்றன்னு அர்த்தம் பூமலி உயிர்கட்கெல்லாம் இந்த பூமியிலே மலிந்திருக்கின்ற மலிந்திருக்கின்றன அதிகமாக இருக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் எத்தனை ஜீவராசிகள் பூமியிலே இருக்குது கால் பங்கு பூமியிலையே இத்தனை ஜீவராசிகள் இன்றைக்கி முக்கால் பங்கு தண்ணிக்குள்ளே எத்தனை ஜீவராசிகள் எவ்வளோ இருக்குது அந்த நேஷ்னல் ஜாகிரபிலாம் பார்த்தா அந்த புக்கு நான் இப்போ டிவி கூட வந்து விடுத்து வருது நேஷனல் ஜாக்ரஃபிலாம் பார்த்தா அதுக்குள்ளே இருக்கிற ஜீவராசிகள்லாம் யோசிச்சு பண்ணுறோம் கால் பங்கு தான் இருக்குது பூமியை இதிலையே கோடானு கோடி ஜீவராசிகள் இனி ஜலத்துக்குள்ளே எத்தனை கோடானு கோடி ஜீவராசிகள் இருக்குது ரொம்ப பெரிய ஆச்சரியம் தான் அதனால் உயிர்கட்கெல்லாம் இந்த பூமியிலே மலிந்திருக்குன்ற உயிர்களுக்கெல்லாம் மலிந்திருக்குன்றங்கிற ஜாக்கிரதையாக புரிஞ்சுங்க மலிஞ்சு கிடக்கு எல்லாம் மலிவாக இருக்குது அந்த அர்த்தமில்லை மலிஞ்சிருக்குன்னா நிறைய இருக்குன்னு அர்த்தம் எண்ணற்றன்னு அர்த்தம் உயிர்கட்கெல்லாம் போக சாதனம் உண்டாக போக சாதனம் உண்டாகுன்னா எல்லாம் அனுபவிக்கணுமே இந்த ஜீவராசிகள்லாம் எப்படி இருந்ததுன்னா உயிர்கள்லாம் எப்படி இருந்தது சேஷ கர்மத்தோடு அவ்யக்தத்திற்கிடந்த சேஷகர்மத்தோடு எல்லாம் கர்மெல்லாம் பாக்கி இருக்கு அனுபவிக்க வேண்டியது தூங்குற போது எப்படி தானே கைவல்ய உபனிஷத்துன்னு உபனிஷத்து சொல்கிறது புனச்ச ஜன்மாந்தர கர்மயோகாத் ச ஏவஸ்வபிதி பிரபுத்தா சக ஏவஸ்வபிதி பிரபுத்தா பவதி கர்ம யோகம்னால் அந்த இடத்துல என்ன அர்த்தம் தெரியுமா பிராரப்த கர்ம யோகாதுன்னு அர்த்தம் அவனுடைய பிராரப்த கர்ம சம்பந்தம் இருக்கிறதுனால தூங்குற போது என்னென்ன நம்ம பண்ண புண்ணிய பாவம்லாம் உள்ளே உட்கார்ந்துருக்கு அப்புறம் முழித்த உடனே இடையிலிட சொனத்தில் வேறு அனுபவிச்சுட்றோம் அது அப்புறம் வந்து திரும்பவும் முழிக்கிறோம் முழிக்கிற போது நம்ம கர்மா ரெடியாக இருக்குது தான் நம்ம முழிக்கிறோம் மொழியாக முழித்த உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சுடுறோம் அதில் வந்து நமக்கு சுக ஏற்படுகிறது உயிர்கட்கெல்லாம் போக சாதனம் உண்டாக போக சாதனம் உண்டாகன்னு சொன்னால் சூட்ச்ம தேகங்கள் உளவாதர் பொருட்டு சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு சூக்ம சரீரம் வேணுமே ஜீவராசிகள்லாம் அப்படியே கிடக்கு அதுக்கு சூக்ம சரீரம் வேணுமே சூட்ச்ம தேகங்கள் உளவாதர் பொருட்டு அப்படிங்கிறார் போக சாதனம்னா என்ன அர்த்தம் பஞ்சஞானேந்திரியாணி பஞ்சகர்மேந்திரியானலாம் படிச்சிருக்கோம் அதனால் வந்து இதெல்லாம் வந்து போக சாதனம் அபஞ்சீகிருத்த பஞ்சமஹாபூதை கிருத்தம் சத்மதஞ்ஜன்யம் சுகதுக்காதிபோக சாதனம் அதில் சுகதுக்காதிபோக சாதனம்னா சொல்லியிருக்கு சூட்சசலீரத்தை பஞ்ச ஜானேந்திரியாணி பஞ்சகர்மேந்திரியாணி பஞ்சப்பிராணாதயா மனசெய்கம் புத்திஷைகா एवं ஏம் சப்தசகாபி சக எத் திஷதி தூக்ஷ்மசரீரம் அப்படின்னு தத்துவபோதத்தில் வாசிச்சுருக்கோம் அதனால் அப்புறம் இந்த சூக்மசரீரத்துக்கு அங்கே என்ன சொல்லிருக்கு போக சாதனம் शरीर சரீரம் என்னது போக ஆயத்தனம் சரீரம் சுகதுனா போகாத்தனமுச்சத்தை ஆத்மோதம் அதில் சு போக போக சாதனம் உண்டாக என்னாச்சுன்னா எல்லோருக்கும் சூக்ம சரீரம் உண்டானுமோ இல்லையோ அதுக்காக தாமசாம்சம் என்னாச்சு தாமச குணம் இரண்டு சக்தியாய் பிரிந்து தோன்றும் தாமச குணம் வந்து ரெண்டு சக்தியாக மாறுதான் ஞாபகம் வச்சுக்கணும் காரணம் இரண்டு சக்தியாய் பிரிந்து தோன்றும் இரண்டு சக்தியாக பிரிந்து தோன்றுகிறது அது என்னது தமோகுண பிரதான மாயையானது இப்போ பாருங்கள் இது எல்லாம் வியாக்கியானத்துலேயே கொண்டு விடுவார் சம பதவுரையிலே கொண்டு விடுவார் சத்வகுண பிரதானமாகிய மாயையில் தான் ஈஸ்வரன் வர்றார் ரஜோகுண பிரதானமாகிய மாயையில் தான் ஜீவர்கள்லாம் வருகிறார்கள் தமோகுணப்பிரதானமான மாயை தான் ரெண்டாக பிரியர் தான் ரெண்டு சக்தியாக பிரியர் தான் இந்த தமோகுணப்பிரதானமான மாயைக்கு பேர் தான் என்னது அஜியானம்னு பேர் நீங்கள் நல்லா இதை கேட்டு ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு சார்ட்டு போடுங்க பார்ப்போம் யார் பெஸ்ட்டு சார்ட்டு போடுறீங்கன்னு பார்க்குறான் நல்லா சாட்டுக்கும் இப்போ மாயையில் வந்து தமோகுண பிரதானமான மாயை தான் இதுக்கு தான் இன்னொரு பேர் அக்ஞானம்னு பேர் இதுதான் ரெண்டாக பிரியறது இப்போதான் ஜலஜோகுணப்பிரதானத்தைதான் ஆத்தியன்னு சொன்னீங்களே அப்படின்னா இதுவும் தான் இதுதான் விசேஷமாக நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம அறியப்படுற அறியாமையாக உண்டாகிறது தெரிகிறது ஆக தமோகுணம் இரண்டு சக்தியாய் பிரி பிரிந்து தோன்றும் ரெண்டு சக்தியாக பிரிஞ்சு தோன்றும் இது என்னது மூடல் என்றும் வீமமாம் மூடல்னா கனமான ஆவரணி எத்தனை தடவை எத்தனை உபரிஷன் படித்தாலும் புரிய மாட்டேங்கிறது பாருங்க சொன்னா கனமான ஆவரணம் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும் நானாவான விச்சேபம் என்றும் எப்படி தமிழ் விவிதமாம் தோற்றம் என்றும் விவிதமாம் தோற்றம்னா என்ன விவிதம் பவதி விக்ஷேபம்னு அர்த்தம் பலவாறான விக்ஷேபம் என்றும் இரண்டு சக்திகளாய் பிரிந்து தோன்றும் என்றவாறு ஆனால் இவர் இப்போ இதை வந்து இப்போ விளக்க போகிறதில்லை இவர் எப்போ விளக்குவாருங்கிறத சொல்கிறேன் நாற்பத்தி ஒன்றாவது பாட்டில் பாருங்கள் தூஷண தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏஷனை விகாரம் சொன்னீர் இரண்டு சக்திகள் என்றீரே மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லும் ஐயா கேடற குருவே என்ன கிருபையோடு அருள் செய்வாரே அங்கே கேள்வி கேட்க போகிறான் ரெண்டு சக்தியை பற்றி சொன்னீங்களே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி நாற்பத்தி ஒன்றாவது பாட்டில் கேட்க போகிறான் ஆகையினால் நாற்பத்தி ஏழாவது பாட்டு டாபிக் ரொம்ப நல்ல டாபிக் அதனால் எதுக்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால் மோ ஆவரணக்தி விக்ஷேப சக்தின்னு ரெண்டு சக்தி இருக்குது வேற எதுல படிச்சு நினைக்கிறேன் விவேக சொன்னாலே இதுல வந்து ஆவரண விக்ஷேப சக்தி வந்திருக்கு விரிவாக பார்க்கலாம் பிறகு ஐயனே எனதுள்ளேன் இன்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் भेद देहाय திருவடீப்போஷரோரு மூதவி வோமவது வப்தேயிணா மூர்த்தா ஹரி ஓ